அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி உபதேச குறிப்புகள் அறிமுகம் உபதேச குறிப்புகள் அடிகளின் உபதேசங்களை கேட்ட அன்பர்கள் எழுதி வைத்த குறிப்புகள் ஆகும் இவற்றுள் சில ஆயிரத்து எண்ணூற்று சாமு கந்தசாமி பிள்ளை முற்கூறிய ஜீவகாருண்ய ஒழுக்கம் கையடக்க பதிப்பில் அச்சாகியுள்ளன சில பிரருங்கிமாநகரம் இராமசாமி திருவொருட்பா பதிப்பில் சேர்ந்துள்ளன அவற்றுடன் மற்றும் சில சமு கந்தசாமி பிள்ளை திருவொருட்பா பதிப்பில் சேர்ந்துள்ளன இப்பொழுது வழங்குமளவு முழுமையாக வெளிவந்தது ஆ பாலகிருஷ்ணம் பிள்ளை பதிப்பிலே ஆகும் சன்மார்க்க சங்க விவகார திருவார்த்தை திருக்குறிப்புகள் சண்மார்க்க சங்க விவகார திருவார்த்தை சிறு சுத்த சன்மார்க்க சங்க விவகார திருவார்த்தை தனிக்குறிப்புகள் என மூன்று தொகுதியாக இவற்றை அ பாலகிருஷ்ணம்பிள்ளை அச்சிட்டிருக்கிறார் அடிகளது உபதேசங்களை அன்பர் சிலர் நீண்ட குறிப்புகளாக குறித்து வைத்தனர் இவை பெருங்குறிப்புகள் ஆகும் வேறு சிலர் அவற்றையே துண்டு துண்டாக சிறு குறிப்புகளாக குறித்து வைத்துள்ளனர் இவை சிறு குறிப்புகளாகும் ஒரு விஷயமே ஒருவரால் பெருங்குறிப்பாகவும் மற்றொருவரால் சிறு குறிப்புகளாகவும் குறித்து வைக்க பெற்றுள்ளது ஒரு பெருங்குறிப்பிற்காணப்பெறும் விஷயமே பல சிறு குறிப்புகளாக குறித்து வைக்க பெற்றுள்ளது பல சிறு குறிப்புகளிற்கானும் விஷயங்கள் ஒரு பெருங்குறிப்பில் அடங்குகின்றன பெருங்குறிப்பில் காணப்பெறும் ஒரு விஷயம் சிறு குறிப்பில் அதைவிட தெளிவாக உள்ளது சுருங்கச் சொல்லி விளங்க வைத்தற்கு உதாரணமாக பல சிறு குறிப்புகள் திகழ்கின்றன சிறு குறிப்புகள் அவை பெருங்குறிப்புகளில் அடங்கிவிடுகின்றன என்ற காரணத்திற்காக புறக்கணிக்க இயலாதவாறு உள்ளன பெருங்குறிப்புகளிலும் சிறு சேராதவற்றை தனிக்குறிப்புகள் என்ற தலைப்பில் ஆ பாலகிருஷ்ணம்பிள்ளை அச்சிட்டிருக்கிறார் ஊரநடிகள் பதிப்பில் பெருங்குறிப்புகள் சிறு குறிப்புகள் தனிக்குறிப்புகள் ஆகிய மூன்றையுமே ஒன்றுபடுத்தி அச்சிட்டுள்ளார் பாலகிருஷ்ணன் பிள்ளை பதிப்பில் பெருங்குறிப்புகள் ஐம்பத்தி எட்டு சிறு குறிப்புகள் நூற்று நாற்பத்து நான்கு தனிக்குறிப்புகள் ஆக இருநூற்று இவற்றுள் சஞ்சீவி மூலிகைகளை குறித்தவற்றை ஊரநடிகளார் மருத்துவ குறிப்புகளில் சேர்த்துள்ளார் ஏனைய அனைத்தையும் நூற்று பெருந்தலைப்புகளில் ஊரநடிகளார் நிறுவியுள்ளார் இந்த ஒளிநூலில் நீங்கள் கேட்கும் கற்பமும் பிரளயமும் என்னும் குறிப்பும் அ பாலகிருஷ்ணம்பிள்ளை பதிப்பில் காணாதது சென்னை சன்மார்க்க சங்க பதிப்பில் காணப்படுவது இந்த அருமையாகிய உபதேச குறிப்புகளை ஒளிநூல் வடிவில் தந்துள்ளோம் அன்பர்கள் கேட்டு பயன் பெறுக நன்றி